பிரபிஜா தோத் வேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம அப்பாச்சாரியாசம்தவசோ ஹிசன் ஸ்ரீகிருஷ்ணர் பக்தியினுடைய சுலபமான தன்மையையும் அதற்கு முன்னால் பகவானுடைய லக்ஷணங்களையும் பிறகு भगवान பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுகிறார் என்பதையும் பார்த்தோம் இப்போ பக்தியினுடைய பெருமையை சொல்கிறார் பகவானிடத்தில் நாம் செலுத்தக்கூடிய பேர் அன்பினுடைய பெருமையை சொல்கிறார் பக்தனை புகழ்வதன் மூலம் பக்தியை புகழ்ந்து போற்றுகிறார் भगवान இந்த ஸ்லோகத்தில் भगवान சொல்ற விஷயம் இதுதான் சுதுராச்சாரா அபிச்சேத் துராச்சார கெட்ட நடத்தை உடையவன் ஆச்சாரம்னா நடத்தை துராச்சாரம்னா கெட்ட நடத்தை அதுக்கு எதிர்ப்பா சதாச்சாரம் சதாச்சாரம்னா நன்னடத்தை துராச்சாரம்னா தீய நடத்தை துராச்சாரோட சுதுராச்சார ரொம்ப ரொம்ப மோசமாக ஒருத்தன் வாழ்க்கையை நடத்தினவன் அப்பிச்சே அப்படிப்பட்டவனாக இருந்தால் கூட காலப்போக்கில் தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து மனம் திருந்தி உயர்ந்த வாழ்க்கையை வாழணும் இந்த மனித பிறவியை நம்ம இனிமே தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏதோ பூர்வ புண்ணியத்தினாலேயும் சத்சங்கத்தினுடைய மகிமையினாலேயும் இறைவனை இந்த இடத்துல பகவான் சொல்றார் மாம் என்னை அனன்யபாக் அனன்யபாக்னா வேற எதையும் விரும்பாமல் பொன்னையோ பொருளையோ போகத்தையோ புகழையோ எதையும் விரும்பாமல் பரிபூர்ண வைராக்கியத்துடன் பற்றற்ற தன்மையுடன் அர்த்தம் என்னை பற்றற்ற தன்மையுடன் பஜத்தே வழிபடுவானே ஆனால் என்னை பூஜை பண்ணுவானே ஆனால் என்னிடத்தில் அன்பு செலுத்துவானே ஆனால் சகா அவன் சாது ஏவ மந்தவியஹா சாதுரேவ சஹா மந்தவியஹாங்கிறத இப்படி படிக்கணும் அவன் நல்லவனாகவே கருதப்பட வேண்டியவன் ஏன்னா ஒரு காலத்தில் தவறு செய்திருக்கலாம் ஆனால் அந்த தவறு எல்லாம் தவறுன்னு உணர்ந்து மனம் திருந்தி நல்லவனாக மாறி இறைவனை தியானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அடைந்து விட்டான் என்றால் அவனை பழைய கோணத்திலேயே பார்க்கக்கூடாது முன்பு அவன் செய்த தவறையே நினைக்கக்கூடாது இப்போ அவனை சாது இது மாதிரி நிறைய பக்த விஜயங்களில் பார்த்தா பல கதைகள் இருக்கின்றன அவனை சாதுவாகத்தான் நினைக்கணும் ஏனென்றால் சஹா சம்யக்கு விவசித்தஹா சஹா ஹீன்னு இருக்கு ஹீ வந்து அர்த்தம் சம்யக்கு சம்யக்கு தான் நன்றாக விவசிதா அடைந்தவனாக இருக்கிறான் அவனுக்கு புரிஞ்சு போச்சு ஏன்னா வாழ்க்கையில் அனுபவங்கள் கொடுத்த பாடங்கள் அதனால் அவனுக்கு உண்மை புரிஞ்சு வாழ்க்கையில் பகவான் தான் லட்சியம் அப்படிங்கிற எண்ணத்தில் தெளிவாக இருக்கான் அவன் அதனால் வேறு எந்த விதமான செயல்களையும் அவன் ஈடுபடுறதில்லை இடைவிடாமல் இறை சிந்தனையிலேயே சத்சங்கத்திலேயே நல்ல ஜபம் தியானம் போன்றவற்றிலேயே அவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதுனால யவசித்தான்னா உறுதியுடையவன் அர்த்தம் நல்ல சிறந்த உறுதியை கொண்டிருக்கிறான் எனவே அவனை சாதுவாகவே நல்லவனாகவே நல்ல நடத்தை உடையவனாகவே கருத வேண்டும் பழைய கோணத்திலே அவனை பார்க்க கூடாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அதாவது பக்தியானது தீயவனை கூட நல்லவனாக மாற்றிவிடும் நல்லவனாக மாற்றி அவனுக்கு உயர்ந்த நிலையை கொடுத்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போகிறார் அதை நாளைக்கு நாம படிக்கலாம் அபிச்சேத் சுதுராச்சாரா பஜத்தை மாமன்க்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 உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ் செய்யவும் ஹரிவோம்